வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அலபாமாவில் லியோனிட் வின்கற்கள் வீழ்ந்தன ஆயிரத்தி ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் தற்போதைய பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக்கோடு வரைவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு நார்வே மக்கள் வாக்கெடுப்பு மூலம் குடியாட்சியை விட மன்னர் ஆட்சியை சிறந்தது என தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரிஸில் ஆல்பர்டோ சாண்டோஸ் டியூமென் என்பவர் விமானம் ஒன்றை பறக்கவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரியா குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் இலங்கைக்கான தனது முதலாவதும் கடைசியுமான பயணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு லியோன் ட்ரட்ஸ்கி அவர்கள் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஜோசப் ஸ்டாலின் சோவியத்தின் முழு அதிகாரத்தையும் கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மடகாஸ்கரை யூதர்களின் தாயகமாக மாற்றும் நவுசி ஜெர்மனியின் திட்டத்தை ஹேர்மன் கோரிங் என்பவர் வெளிக்கொணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோக்கியோவில் பன்னாட்டு போர்க்குற்றவாளிகளின் நீதிமன்றம் ஒன்று ஏழு ஜப்பானிய இராணுவ அதிகாரிகளுக்கு இரண்டாம் உலகப் போரில் இழைத்த குற்றங்களுக்காக மரண தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மயிலாய் படுகொலைகள் தொடர்பான உண்மைகளை ஊடகவியலாளர் சீமோர் ஹார்ஸ் அவர்கள் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பிரான்ஸ் நாடு தனது இருபத்தி ஒன்பது தொடர் அணு சோதனைகளில் பதினான்காவது சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போலந்து நாட்டின் சாலிடாரிட்டி தொழிற்சங்க தலைவர் லேக் வலேசா பதினோரு மாத சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிலங்கையின் உலப்பனையில் தனது தோட்டத்து வீட்டில் மறைந்திருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன விஜய் கைது செய்யப்பட்டு மறுநாள் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இணைய வலைதளம் டபிள்யூடபிள்யூ பற்றிய தனது முதலாவது திட்டத்தை டிம் பேர்னஸ் லீ அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு தீமோர் டிலியில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இந்தோனேஷிய இராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது நூற்று கணக்கான உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் ஐந்தாவது அரசு தலைவராக சந்திரிக குமாரநாயக்க சந்திரிக பண்டாரநாயக்க குமாரத்துங்க தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சவுதி அரேபியாவின் போயிங் விமானமும் கஜகிஸ்தான் நாட்டின் எல்யூசன் விமானமும் புதுடெல்லிக்கு அருகில் நடுவானில் மோதிக்கொண்டதில் முன்னூற்றி நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரை விட்டு தாலிபான் படைகள் முற்றாக விலகினர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் சோவியத் குடியரசான தெற்கு ஒசேட்டியா ஜார்ஜியாவிடமிருந்து பிரிந்து செல்ல வாக்கெடுப்பை நடத்தியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஈரான் நாட்டில் ஈராக் எல்லை பகுதியில் கெர்மான்சா மாகாணத்தில் இடம்பெற்ற ஏழு அளவு நிலநடுக்கத்தில் ஐநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்தி பேர் காயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் விண்கப்பல் வாயேஜர் ஒன்று சனிக்கோளுக்கு மிக அருகில் சென்று அதன் வளையங்களின் படங்களை பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியா விண்வரம் கொலம்பியா விண்வெளியோடம் தனது இரண்டாவது விண்வெளி பயணத்தைடன் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ரோசேடா விண்கலத்திலிருந்து இறக்கப்பட்ட பிலே என்ற விண்கலம் அறுபத்தி ஏழு பி பார் சுரியோமோ கெராசிமென்கோ என்ற குறுங்கோளில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு பஹாவுல்லா பஹாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசீகர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுன் யூ ஜியான் குடியரசின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சே பா இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சலீம் அலி இந்திய இயற்கையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீபதி சந்திரசேகர் இந்திய கல்வியாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வள்ளிக்கண்ணன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஹசன் ரவஹானி ஈரானின் ஏழாவது அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதன் மோகன் மாலவியா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வில்மா ரூடோல்ஃப் அமெரிக்க தடகள விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கன முத்தையா தமிழக விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் பதிப்பாளர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி அமெரிக்க இந்து துறவி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மது தண்டவதே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இஎல் ஆதித்தன் தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா நாட்டில் தந்தையர் தினம் என்று மேலும் உலக நுரையீரல் அலர்ஜி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே